அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அகுதில்லார் பெருக்கத்தின் தீர்ந்தாரும் இல் அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அகுதில்லார் பெருக்கத்தின் தீர்ந்தாரும் இல் அழுக்கற்று அப்படின்னு சொன்னா அழுக்காற்றை செய்து அப்படின்னு அர்த்தம் அதாவது பொறாமை உடையவனாக இருந்து கொண்டு அப்படின்னு அர்த்தம் அகன்றாரும் இல்லை அப்படின்னா பிறர் மேலே பொறாமை கொண்டு புகழோடும் பெருமையோடும் வாழ்ந்தவரும் இந்த உலகத்தில் ஒருத்தரும் இல்லை அகுதி இல்லார் பெருக்கத்தின் தீர்ந்தாரும் இல் அது மாதிரியே பொறாமை குணம் இல்லாத நல்லவர்கள் பெருமை அடையாது சிறுமை அடைந்ததும் இந்த உலகத்தில் இல்லை அதாவது பொறாமைனால புகழ் பெருமை வராது பொறாமை இல்லாதவனுக்கு கெடுதல் வரவே வராது அதுதான் இத்தனை ஒன்போது குரல் படித்ததனுடைய சாரமாக சொல்லியிருக்கார் வேர் அழிந்த மரம் தழைத்து வளராது அடியோடு அழிந்துவிடும் வீழ்ந்துவிடும் அது மாதிரி பொறாமையினால் உள்ளம் பழுதானவர்கள் பெருமையாக வாழ முடியாது விளங்க முடியாது நஞ்சை உண்டு வாழ்ந்தவரும் கிடையாது அமுதை உண்டு செத்தவரும் கிடையாது அது பொறாமை கொண்டு உயர்ந்தவரும் இல்லை அதனை ஒழித்து அது இல்லாதவர் தாழ்ந்தவரும் இல்லை இருள் இருக்கிற இடத்துல ஒளி இல்லாத மாதிரி ஒளி இருக்கிற இடத்துல இருள் இல்லாத மாதிரி பொறாமைக்கு மறுதலையான புகழும் நன்மையும் பொறுமைக்கு மறுதலையான பழியும் தீமையும் உண்டாவதில்லை என்ற உண்மையினை இந்த உலகில் மக்கள் மேல் வைத்து முடித்தார் ஆக உலகத்தில் யாரும் பொறாமப்பட்டு வாழ்ந்தவனும் இல்லை பொறாமை இல்லாமல் அழிஞ்சவனும் இல்லை அப்படிங்கிறத தான் திரும்ப சொல்கிற பொறாமை இருக்கிற இடத்துல புகழ் நன்மை இல்லை பொறாமை இல்லாத இடத்துல பழி தீமை இல்லை அதுதான் விஷயம் ஆகையினால மற்றவங்களுடைய நலத்தை கண்டு பொறுக்காதவன் பெருமையும் புகழையும் நன்மையும் ஒரு அடைய முடியாது அப்படி பார்த்தா கூட அப்படி இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட அது உண்மை இல்லை அது ஒரு தோற்றம் தான் அப்படின்னு சொல்றார் பொறாமைனால பிறர் பொருளை ஆசைப்பட்டு அதை கவறத்துக்கு விரும்பக்கூடாது அதுக்கு பேர் வெகுதல்னு பேர் இதுக்கு அடுத்த அதிகாரம் அது இருக்கு நாம ஏற்கனவே அதை படிச்சுட்டோம் வெக்காமைங்கிறத தாய்மாரனுடைய பாடலை சிந்திக்கலாம் இங்க அவ்வியம் இருக்க நான் என்கின்ற ஆணவம் அடைந்துட்டு இருக்க லோபம் அருளின்மை கூட கலந்து உள் இருக்க மேல் ஆஷா பிசாசம் முதலாம் வெவ்வியகுணம் பல இருக்க என் அறிவூடு மெய்யன் நீ வீற்றிருக்க விதியில்லை என்னிலோ பூரணன் எனும் பெயர் விரிக்கில் உறைவேரும் உளதோ கவ்வுமலமாகின்ற நாகபாசத்தினால் கட்டுண்ட உயிர்கள் மூர்ச்சை கடிது அகல வலியவரு ஞான கதியான பூமி நடுவுள் செவ்விதின் வளர்ந்தோங்கு திவ்யகுணமேறுவே சித்தாந்த முக்தி முதலே சிறகிரி விளந்தவர் தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவேன்னு பாடியிருக்கிறார் இந்த அழுக்காருங்கிற பொறாம குணம் மிகவும் தாழ்ந்தது அங்க இருக்க அந்த மாதிரி தாழ்ந்த அந்த இடத்துல கடவுளுடைய அருள் ஒளி வெளிப்படவே வெளிப்படாது அது இல்லாதவர்தான் உயர்ந்தவராக சிறந்து கடவுளுடைய அருளை நன்றாக பெறுகிறார் அப்படின்னு நாம் உணரணும் குரலுடைய பதவுரையை படிக்கலாம் அழுக்காறு பொறாமை உடையவராய் அகன்றாரும் பெரியவரானவர் இல்லை எவரும் இல்லை அகுது பொறாமை இல்லார் இல்லாதவராய் பெருக்கத்தில் மேன்மை நிலையிலிருந்து தீர்ந்தாரும் நீங்கினவரும் இல் இல்லை பொழிப்புரை பொறாமை உடையவராய் பெரியவரானவர் எவரும் இல்லை பொறாமை இல்லாதவராய் மேன்மை நிலையிலிருந்து நீங்கினவரும் இல்லை அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அகுதில்லார் பெருக்கத்தின் தீர்ந்தாரும் இல்